الحمد لله نحمده ونستعينه ونستهده ونعوذ الله من شرور ينفسنا ومن سيئات أعمالنا من يفده الله ولا مضل له ومن يذلل فلا خادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا أبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمدٍ وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان الى يوم الدين وما بعد فيا عباد الله اوصيكم وايايا اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتاب العزيز وقر الله المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما اصابكم من مصيبه فبما كسبت ايديكم صدق உடைய ால் இந்த சர்வ வல்லமையும் கொண்டு படைப்புகளை படைத்து அவற்றை ரஷித்து பரிபாலித்து வருகின்ற ரபுலால அல்லா முக்கிய சொந்தமானதாக அல்ஹந்தில்லா அவருடைய தூதர் எங்களுடைய அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் மற்றும் அவர்களின் சுயந்த நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக புனிதமான இந்த ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டிலே ஏற்றவர்களாக அவருடைய மாளிகையிலே நல்ல நோக்கத்தோடு இறந்திக்கோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹு காலா இந்த மதிலை எல்லா வகையிலும் பாக்கிய உள்ள எம் அனைவருக்கும் ஆக்கித் தருவானாக அல்லாஹு காலாவுடைய நல்லடியார்களே இன்றைய இந்த புத்துபா பிரசங்கத்தை பொறுத்தவரையிலே முதலாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது வானொலி முஸ்லீம் சேவையிலே அறுநூறாவது புத்துபா பிரசங்கமாக இன்று ஒளிபரப்பு செய்யப்பட இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நன்றி சொல்ல வேண்டிய பலர் இருக்கிறார்கள் முதலாவதாக இலங்கை அரசாங்கத்தின் ஒரப்பு கூட்டே இயங்குகின்ற ஊழியர்கள் நிர்வாகிகள் மட்டுமண்டான உத்தியோகஸ்தர்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி தந்தவிட்டார்கள் இலங்கையில் மாத்திரமல்ல தென்னிந்தியாவிலும் கூட இந்த ஒலிபரப்பு அறுநூறாவது வாரமாக செய்யப்பட்டு வருகிறது அவர்கள் நன்றி கூறியவர்கள் இரண்டாவதாக இந்த கொள்ளுக்கு நிர்வாகத்தினர் அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள் தொடர் தேர்ச்சியாக இந்த சந்தர்ப்பம் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்கும் அல்லாஹு தாலா திருமை செய்ய வேண்டும் மூன்றாவதாக இந்த நிகழ்ச்சி அறுநூறு வாரங்களாக ஒளிபரப்புவதற்கு யாரெல்லாம் அனுசரணையாளர்களாக இருந்தார்களோ பண உதவி செய்தார்களோ அவர்கள் உள்நாட்டவர்களாக வெளிநாட்டவர்களாக யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருடைய பாக்கியங்களுக்காக வேண்டியும் நாங்கள் துவா செய்கின்றோம் வல்ல அல்லா முத்தா அனைவருக்கும் மரண்பாலிப்பானார் அல்லாஹு தாலாபை நேரடியார்களே நாம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பள்ளிவாயிலே அமர்ந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலை மிகவும் முக்கியமான ஒரு சூழ்நிலை சூழல் நிலவி கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது இரண்டாவது விஷயம் மூன்றாவது நேற்று அல்லது முந்த தினத்திலிருந்து இந்த நாட்டிலே கடுமையாக பெய்து வருகின்ற மழையின் காரணமாக நாம் இப்போதும் இந்த பள்ளி அமைதியாக இருந்த புத்துபா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீரிலே மூழ்கி இருக்கின்றன புதுபா பிரசங்கத்தை நிகழ்த்த முடியாத அளவு பலர் கொலை செயல் அதாவது இறந்திருக்கிறார்கள் பலருடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அகதி முகாம்களிலே வாழ்ந்து அவர்கள் எதிர்நோக்குவார்களோ என்ற கேள்வியோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலேதான் இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இது ஒரு புறமிருக்க சர்வதேச ரீதியாக முஸ்லிம் நாசமாக்குவதற்காக அளிப்பதற்காக இஸ்லாத்தின் சர்வதேச விரோதிகள் கங்கணம் கட்டி தங்களால் ஆன சகல முயற்சிகளிலும் ஈடுபட்டு ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கிறது இந்த மகிழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்ற எல்லாவற்றையும் எமது மனக்கண் கொண்டு வர வேண்டும் எம்மை சூழ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு அறிவும் உணர்வும் எங்களுக்கு வேண்டும் என்பதை முதலிலே நான் சொல்லிக் கொள்ள அருமை சகோதரர்களே கட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக சில அடிப்படையான உண்மைகளை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் முதலிலே வெள்ளப்பெருப்பின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக மாறியிருக்கிறார்கள் இல்லத்தை இழந்திருக்கிறார்கள் உணவுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் உடுக்குவதற்கு உடுப்பை மாற்றுவதற்கு உடுப்பில்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் பணக்காரர்கள் இருக்கிறோம் உள்ளவர்கள் தங்களுடைய பணத்தை இதற்காக வண்டி வாரி இறைக்க வேண்டும் வாகனங்கள் உள்ளவர்கள் தங்களுடைய வாகனங்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் கால நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஆலோசனைகளை வழங்குபவர்கள் திட்டமிடுப்பவர்கள் தனிப்பட்ட முறையிலும் அரசோடும் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கிறது இந்த நாட்டிலே தாய் திருமணமாக இருக்கின்ற அகில இலங்கை ஜெமிய சுழலமா மாத்திரமல்ல எம் சி எஸ் எல் தேசிய சூறாசமை போன்ற அமைப்புகளும் கூட தற்போது தங்களால் ஏழு முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து எம்மால் முடியுமான உதவிகளை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாம் விண்ணப்பிக்கின்றோம் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே மனிதனை பார்த்து கேட்பான் நான் பசியோடு இருந்தேன் உடுப்பில்லாமல் இருந்தேன் நோய் வாய்ப்பர்கள் இருந்தேன் நீ என்னை விசாரிக்க வந்தாயா எனக்கு உதவி செய்ய வந்தாயா என்று கேட்பான் அந்த நேரத்திலே அடியான் சொல்லுவான் யா அல்லா நீ மிக பெரிய உலகங்களுக்கெல்லாம் சொந்தத்தார்கள் நீ எப்படி நோயாளியாக முடியும் நீ எப்படி உடுப்பில்லாமல் இருக்க முடியும் நீ எப்படி பசியோடு இருக்க முடியும் என்று கேட்பான் அந்த நேரத்திலே அல்லாஹ் தாரா சொல்லுவான் அடியான் பசியோடு நீ அவனை சென்று பார்க்கவில்லை எனது ஒரு அடியான் குடுப்பில்லாமல் இருந்தான் அவனை சென்று நீ பார்த்து அவனுக்கு உதவி செய்யவில்லை இப்படியான மனிதனுக்கு நீ உதவி செய்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டிருப்பா என்று அல்லாஹு தாரா சொல்லுகின்றான் அருமை சகோதரர்களே அப்படியான சூழ்நிலையில் தான் எமது இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் துன்பத்தோடு தங்களுடைய கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற தகவலின் படி தகவலின்படி சுமார் இருபத்தி பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த வெள்ளத்தின் காரணமாக இறந்திருக்கிறார்கள் பல ஆறுகளுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது பல பாதைகள் போக்குவரத்துக்காக வண்டி மூடப்பட்டிருக்கின்றன பல வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றன எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் எமது உடம்பிலே ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் இதற்காக வண்டி நாம் செய்கின்ற செலவும் நிச்சயமாக அல்லாவிடத்திலே உயர்ந்த மூலிகளை பெற்று தரும் என்று முதலிலே இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இரண்டாவதாக மிக முக்கியமாக இந்த நாட்டிலே அண்மை காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பதட்டமான அச்சமான ஒரு சூழ்நிலையை பற்றியும் நாம் சற்று பேச வேண்டியிருக்கிறது அரபி சகோதரிகளே அல்லாவுடைய நாட்டம் எமது பள்ளிவாயிலும் தாக்கப்படுகின்றன எமது கடைகள் வியாபார நிலையங்கள் சீக்கிராக்கப்படுகின்றன அல்லாஹு பற்றி கூட படுமோசமான விமர்சனங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நேசினால் கூட பொறுத்துக் கொள்ளலாம் அல்லாஹு என்பவன் இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான் எங்களுக்கு சாப்பாடு போடுபவன் அவன்தான் எங்களுக்கு பணம் தருபவன் அவனுடைய உதவி இல்லாமல் ஒரு நிமிஷமும் இந்த உலகத்திலே வாழ முடியாது அப்படிப்பட்ட ரபுல் ஆலமீனை பார்த்து அவனுக்கு விமர்சனம் செய்வதாக இருந்தால் மிக தூசமான வார்த்தைகளால் பேசுவதாக இருந்தால் எந்த ஒரு முஸ்லிமானும் நிச்சயமாக சகித்துக் கொள்ள முடியாது கண்ணீர் விட்டு அட வேண்டும் உள்ளம் எல்லே ஒரு அச்சம் ஒரு பயம் வராவிட்டால் நாம் இதற்காக வேண்டி ஏதாவது என்ற உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு வராவிட்டால் நிச்சயமாக அவனிடத்திலே உள்ளத்திலே கடுகம் ஈமானது அர்த்தமாகும் அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள் அவர்கள் பற்றில்லாதவர்கள் அவர்களுக்கு என்று தனியார் சட்டங்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த நாட்டிலே மிக தீவிரமாக குறிப்பாக மீடியா ஊடாக பிரச்சாரங்கள் முதுக்கிவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்படியான சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களிலே பெரும்பாலானவர்கள் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள் தங்களுடைய வீடுகளுக்கும் வியாபார தலங்களுக்கும் கேமராக்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற அச்சத்தோடு இருக்கிறார்கள் பயணங்களை கூட அவர்கள் கற்பண்ணுகிறார்கள் அந்த அளவு தூரம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அறிவை சகோதரர்களே இப்படியான சந்தர்ப்பத்தை முஸ்லீம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதனை சிலர் பார்க்கிறார்கள் தண்டனையாக பார்க்கிறார்கள் இன்னும் சிலர் இதனை ஒரு சோதனையாக பார்க்கிறார்கள் அருமை சகோதரிகளே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதனை பார்ப்பதாக இருந்தால் இது ஒரு வகையில் இது ஒரு தண்டனை இன்னொரு வகையில் ஒரு சோதனை தண்டனை என்றால் நாம் செய்கின்ற பாவங்களுக்காகண்டிப்பது சோதனை என்றால் என்ன நாம் நல்ல முறையில் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக வாழுகின்ற பொழுது எமது ஈமானை பரீட்சிப்பதற்காக அவன் தருகின்ற சோதனை இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு கண்ணோக்கங்களையும் நாங்கள் பிரயோகித்து பார்க்க வேண்டியிருக்கிறது முதலாவது உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் எடுத்ததற்கெல்லாம் எமது சமுதாயத்தை பாவங்களின் காரணமாக குற்றங்களின் காரணமாக அடிபடுகிறோம் சண்டிக்கப்படுகிறோம் என்று எந்த நேரத்திலும் சமூகத்தை நோக்கி ஏற்றுக்களையும் பேச்சுக்களையும் வீசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது எந்த தூரம் சரியானது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அருமை சகோதரிகளின் பெரியார்களையும் அப்படி பார்த்தால் வளைவு செல்லம் அவர்களுக்கு எதிராக போன்ற யுத்தங்களிலே காதலர்கள் படுமோசமான கட்டி வீசினார்கள் வளைவு செல்லம் அவர்கள் பாவம் செய்தார்கள் சகாவார்கள் பாவம் செய்ததன் காரணமாகத்தானா அவர்களிலே சிலர் பதிமூன்று பதினாலு பேர் பதிலே கொல்லப்பட்டார்கள் என்ற கேள்வி எங்கே இருக்க வேண்டியிருக்கிறது ரசூ செல்லாம் வளைவு அவர்களை பார்த்து சூனியக்காரன் வைத்தியக்காரன் என்றெல்லாம் சொன்னார்களே அவர்களை பற்றி அவப்பே சொன்னார்களே அவர்களுடைய அறுப்படையாக வந்த கண்மணி செல்லந்தாக அனைவரும் செல்லம் அவர்களும் தவறு செய்தவர்களா குற்றம் செய்தவர்களா என்று கேட்க வேண்டும் ஒரு உண்மையை விலகிக்கொள்ள வேண்டும் நாம் சரியாக இஸ்லாமிய அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுதும் இஸ்லாமியினுடைய எதிரிகளுக்கு பொறாமை வரும் கால் புரட்சி வரும் அவர்கள் கட்டாயமாக இஸ்லாந்த எதிர்பார்கள் அந்த உண்மையையும் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கருத்தை நாம் உலகத்திலே ஒரு இஸ்லாமிய எழுச்சியை பார்க்கின்றோம் ஒரு மறு பார்க்கின்றோம் உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான கொள்கைகளும் மதங்களும் தோல்வியை தழுவி களத்தை விட்டு வித்ரோவாகி போய்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்லாமும் சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய தொகை அல்லாவுடைய கிருப்பையினால் பெருகிக் கொண்டிருக்கிறது ஹிஜாப் அணிய மாட்டோம் என்று மனதிலே தைரியம் எடுத்திருக்கின்ற முஸ்லீம்களுடைய தொகை அதிகரித்து இஸ்லாமிய அடிப்படையிலான வங்கி முறைகள் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகின்ற மக்களுடைய தொகை ஒரு காலத்திலே முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னால் பள்ளி வாயில்களிலே எப்படிப்பட்ட காண முடியாமல் இருக்கும் செல்லக்கூடியவருடைய தொகை அதிகரித்திருக்கிறது உலகத்திலே ஒரு மரும நடி ஒரு மாற்றம் ஒரு நெற்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாணிலே சொல்லி காட்டுகின்றான் வர்களாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் வினைவென்று வணங்குகிறார்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் கட்டாயமாக மிக மோசமான நோவினை தரக்கூடிய செய்திகளை கட்டாயமாக செறிமடுப்பீர்கள் என்று உருவானே சொல்லுகிறான் அல்லாவுடைய பொய்யானது அல்ல அவன் என்ன சொல்லுகிறான் இஸ்லாத்தை பின்பற்றி வாழும் என்ற பொழுது உங்களுக்கு சோதனைகள் வரும் உங்களை பரீட்சிப்பதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹர் தாலாயப்படுத்துவான் அப்பகே அந்த வளம் அதில் உள்ளது கபலுக்கு நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏற்பட்டது போன்ற கட்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்கின்றார் இஸ்லாம் இருந்தால் அந்த சோதனை இருக்கும் அந்த பொறாமை மற்றவர்களால் பொறாமை வந்துதான் தீரும் எனவே சகோதரர்களே அதனை அதிசயமாக பார்க்க வேண்டிய தேவை கிடையாது நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நபிமார்கள் தங்களுடைய நாடுகளிலிருந்து துரத்தப்பட்டார்கள் விமர்ப்பட்டார்கள்துக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களும் சகாபாக்களும் அமீர் எனப்படக்கூடிய ஒரு கணவாயிலே மூன்று வருடங்கள் சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த வரலாற்றை நாங்கள் மறந்துவிட முடியாது எனவே சகோதரர்களே ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுதும் உலகத்திலும் குறிப்பாக இலங்கையிலும் ஏற்பட்டு வருகின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியிலான நல்ல மாற்றங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆவேத்தத்தை தூண்டி இருக்கிறது கோபத்தை தூண்டி இருக்கிறது என்ற உண்மையை முதலாவது நாங்கள் விலக்கிக் வேண்டும் இது ஒரு அடிப்படையான உண்மை இதனை மறந்துவிட்டு முஸ்லிம் சமூகம் செய்கின்ற தலைவர்களுக்காக மொத்தமாக நூறு வீதமாக முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி முடிவெடுப்பது நீங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லா சொல்லுகிறார் சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு ஆயுதம் ஆயுதம் பொறுமை ஒரு முஸ்லீமுடையிலே நெருங்குவது காலையிலும் மாலையிலும் உங்களுடைய பெயரை நீங்கள் எப்படியான சோதனைகள் வருகின்ற பொழுது பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே நாங்கள் அல்லா எங்களுக்கு எதிராக நாங்கள் பொது போத வேண்டும் இதையெல்லாம் எங்களுடைய பக்கத்தில் இடம்பெற வேண்டிய விஷயங்கள் சோதனைகளாக வருகின்ற பொழுது அறுவை சகோதரிகளை பெரியார்கள் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது சோதனைகள் அல்ல தண்டனைகள் தண்டனைகள் எ அல்லாமுத்தின் தரலாம் எங்களை உசூக்கி விடுகிறான் நீங்கள் முடிந்து வாருங்கள் இஸ்லாத்தின் பால் திரும்பி வாருங்கள் அல்லா முல்லாவின் பால் நீங்கள் முடுகுதல் செய்யுங்கள் ஷைதானிடமிருந்து தூரும் தூரமாகுங்கள் என்ற அந்த செய்தியை எங்களுக்கு தருவதற்காக அந்த வகையில் தான் எங்களுடைய பக்கத்தில் என்ன தவறு இருக்கிறது நாம் என்ன தவறுகளை செய்ததன் காரணமாக இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது அருமை சகோதரர்களை பட்டியல் போட்டுக் கொண்டு சொல்லலாம் எங்களுடைய ஈமாளிலே பலகீனம் இருக்கிறது எங்களுடைய ஈமான் பலஹீனமான இருக்கிறது அல்லாவை வைக்க வேண்டிய இடத்திலே பணத்தை பதவியையும் பெண்களையும் எமது அந்தஸ்துகளையும் வைத்து ஈமானுக்கு விலை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஈமான் இல்லாத இடத்திலே ஒரு சமூகம் இழக்கும் நாம் ஒவ்வொருவரும் கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும் எந்தளவு தூரம் ஈமானுடைய விஷயத்திலே பலமானவனாக இருக்கிறேன் அல்லாவின் மீது உள்ள தவக்கும் அல்லாஹு தாலா என்னை பாதுகாப்பான் நாளை மறுமையிலே அவனுடைய தண்டனை இருக்கிறது என்று அந்த விஷயத்திலே எவ்வளவு தூரம் நாங்கள் ஆழமாக இருக்கிறோம் என்று முதலாவது சிந்திக்க வேண்டும் இரண்டாவது போதர்களே எமக்கு மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமான இன்னும் ஒரு தவறு பிழை நாம் சின்னா சின்னப்பட்டவர்களாக பிளவுப்பட்டவர்களாக ஒற்றுமை இழந்தவர்களாக எமக்கு மத்தியில் தர்கித்துக் கொள்பவர்களாக அற்பமான விஷயங்களுக்காக லோகாயுத விஷயங்களுக்காக வேண்டி சண்டை பிடிப்பவர்களாக ஏ மார்க்க விவகாரங்களுக்காக கூட எங்களுக்கு மத்தியில் சண்டைகளிடம் தற்க அமைகிறது கொள்கையை எதிரி அமுல்படுத்தி எங்களை எல்லாம் சின்ன பின்னப்படுத்துகின்ற கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் அல்லா தாலாவுக்கு கட்டுப்படுங்கள் அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டும் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் சண்டை பிடித்தால் தோல்வி அடைவீர்கள் உங்களுடைய காற்று போய்விடும் உங்களுடைய தனித்துவத்தை உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் இழந்து விடுவீர்கள் உங்களை பற்றி மற்ற சமூகங்களுடைய இருக்கின்ற மதிப்பட்சம் அந்த புட்வில் என்பது இல்லாமல் போய்விடும் என்று புறையே அல்லா சொல்லுகிறான் அல்லாவுடைய நல்லே நாங்கள் சற்று சிந்தித்து எங்களை பற்றிய ஒரு அச்சத்தோடும் ஒரு மதிப்போடும் ஒரு கௌரவத்தோடும் இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது எங்களை பற்றிய அவர்களுடைய உள்ளத்திலே எந்த மதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று சிந்தித்துப் பார்த்தோம் ஒரு காலத்திலே எங்களை ஆட்சியார் என்று சொன்னார்கள் முதலாளி என்று சொன்னார்கள் எமது கிராமங்களை கடந்து செல்கின்ற பொழுதும் அவர்கள் தங்களுடைய தோள்களிலே தாழ்வைகளை போட்டிருந்தால் அதனை எடுத்து கீழே வைத்துக் கொண்டு அவர்கள் எங்களுக்கு முன்னால் வந்து மரியாதையோடு கதைத்த ஒரு காலம் இருந்தது எங்களுடைய வியாபார கொடுக்க வாங்கல் எமது சமூக உறவுகள் நாம் அவர்களை நடாத்திய விதம் இவற்றையெல்லாம் அவர்கள் மெச்சினார்கள் இந்த நாட்டுக்கு வியாபாரத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த நாட்டுக்கு தவறது வியாபாரத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆட்சியாளர்களோடு இணைந்து நேஷன் பில்டிங் எனப்படக்கூடிய இந்த தேசத்தை கட்டியெழுப்புகின்ற விஷயங்களே முன்னணியில் இருந்தவர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டின் வியாபாரம் பாதுகாப்பு இந்த நாட்டின் பொருளாதாரம் அரசியல் என்பவற்றை எல்லாம் தூக்கி நிறுத்துபவர்களாக பக்க இருந்தவர்கள் முஸ்லீம்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது மதிப்போடு இருந்தோம் நாம் கௌரவத்தோடு இருந்தோம் ஆனால் சில பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை இப்போது அப்படியான சூழ்நிலை இருக்கிறதா என்று தெரிவித்துப் பார்ப்போம் எங்களுக்கு மத்தியிலான குழவுகள் அரசியல் கட்சிகளை அடிப்படையாக கொண்ட குழவுகள் இஸ்லாமிய இயக்கங்களை அடிப்படையாக கொண்ட உணவுகள் வியாபார போட்டி அல்லது குடும்ப ரீதியான போட்டி என்றெல்லாம் எங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டு இருப்பதன் அல்லாவுடைய அந்த வாக்குறுதி மீது விதியாகி கொண்டிருக்கிறது நீங்கள் சண்டைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிளவுபட்டுக் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் உங்களுடைய தனித்துவத்தை இழப்பீர்கள் என்று சொன்னானே நாம் எந்த தூரம் இந்த சுண்ணாவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் விருதனை முழு தோதுவதன் மூலமாக துவா செய்வதன் மூலமாக மாத்திரம் அல்லாவுடைய உதவி வரமாட்டாது அல்லாவுடைய உதவி ஒற்றுமையின் ஊடாக வரும் அல்லாவுடைய உதவி ஈமான் ஊடாக வரும் சமூகத்திலே ஆயிரம் குழவுகளை வைத்துக் கொண்டு துவாக்கடி மாற்றம் ஈடுபட முடியாது ஒரு பலமான ஆயுதம் இல்லை ஆனால் நாம் சிந்தித்து பார்ப்போம் எங்களுடைய தரத்திலே நாம் எந்த விஷயங்களிலே முன்னணியிலே இருக்கோம் என்று மூன்றாவது பலகீனம் நாம் அறிவு துறையிலே இந்த நாட்டிலே மிக பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் கடந்த வருடம் இந்த நாட்டில் யூசி எனப்படுகின்றி கிராண்ட் க வெளியிட்டிருக்கின்றி விவரங்களை நீங்கள் அவர்களுடைய வெப்சைட்டிலே சென்று பாருங்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திலே முஸ்லிம் சமூகம் எந்த இடத்திலே இருக்கிறது என்று பாருங்கள் ஏரிய சமூகங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் டெக்னிக்கல் எந்தளவு மின் ஆசாரத்தை நாங்கள் பேடி வருகிறோம் என்று பாருங்கள் எவது சமுதாயத்திலே புரொபஷனல்கள் என்று வருகின்ற பொழுது எந்த சமூகம் கல்வித்துறையிலே முன்னேறவில்லையோ அந்த சமூகத்துக்கு மன்னிப்பு கிடையாது கண்ணியம் கிடையாது அந்த சமூகத்தை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் எற்போ உல ஆமோ இன்பம் வல்லதீன ஊக்கும தரஞ்சா யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் அறிவு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களுடைய அறிவு என்ற பலம் மார்க்க அறிவு உடம்பு அறிவு என்ற பிரிவினை இஸ்லாக்கில் கிடையாது இரண்டு அறிவுகளிலும் நாம் உயர்ந்த விளக்கில் இருக்கின்ற பொழுது இந்த சதிகளுக்கு நாங்கள் உட்படுவதை குறைந்து கொள்ளலாம் இந்த அழகுபடுத்தி உரிமைகளுக்காக மூலமாகவும் நீண்டீசை போட்டு எங்களால் உதப்பட முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அம்மாவுடைய உதவியினால் அவருடைய உதவியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது நான்காவது விஷயம் சகோதரர்களே எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டிலே பண்பாடுள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் உள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான சமூகமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தொந்தரவு விளைவிக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது இந்த நாட்டை கட்டி எடுக்கின்ற சமூகமாக இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய சமுதாயங்களுக்கும் உதவி ஒத்தாசை செய்கின்ற சமூகமாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எல்லாருடைய நேரடியார்கள் மட்டு முந்தான விஷயங்களிலே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்பது போலவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான உண்மை இந்த நாட்டிலே ஒரு முஸ்லீம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறோம் அப்படியான ஒரு வாழ்க்கை முறை என் குறைவாக இருக்கிறது என்பது கஷப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு முஸ்லீம் என்றால் அவன் சுத்தமான கொடுக்கல் வாங்கிலே போய் சொல்வதை நினைத்தும் பார்க்க மாட்டான் அவன் ஒரு வாகனத்தை ஒரு இடத்திலே பாக் பண்ணினாலும் அவன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து விட்டு தான் பண்ணுவான் காரணம் அவன் மற்றவர்களுக்கு தொந்தரவு விளைவிக்கின்ற ஒரு மனிதன் அல்ல அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலை சொன்னார் மற்றவர்களுக்கு பக்கத்து வீட்டானுக்கு எவன் தொந்தரவு செய்கின்றானோ அவனுக்கு ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் நான் வீடு கட்டுகின்ற பொழுதும் டிரான்ஸ்போர்ட்டிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் எனது பக்கத்து ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒருவருக்கு என்னுடைய ஒரு தொலைபேசி உரையாடல் தொந்தரவை தருமாக இருந்தால் நான் ஒரு ஈமான் உள்ள ஒரு முஸ்லிம் அல்ல என்பதை மறந்துவிடக் கூடாது ஒரு முஸ்லிம் அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை போக வேண்டி ஒரு முஸ்லீம் என்றாலேயா தான் அவன் உதவி செய்பவன் ஒரு முஸ்லீம் என்றால் யார் மற்றவர்களுடைய துன்பத்திலே கட்டத்திலே பங்கெடுப்பவன் அவனோட பண்பாடு உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாதவன் அவனோட இமோஷனலான ஆள் அவன் எப்போதும் அறிவு சிந்திப்பவன் அவன் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்பவன் அவனோடு பழகுவதே ஒரு பாண்டியம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும் அறிவி சகோதரிகளே இலங்கையில் இருக்கின்ற இருபது லட்சம் முஸ்லீம்களையும் கொண்டு வர முடியுமா இருந்தால் அல்லாவுடைய நிறுவையினால் சொல்லுகிறோம் எந்த ஒரு இனவாதியினாலும் பாராட்டக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி பேசுவதற்கு முஸ்லிம் அல்லாத மீடியாக்காரர்களும் கூட இப்போது முன் வந்திருக்கிறார்கள் பெரிய படித்தவர்கள் அவர்களை நாங்கள் முடியுமா இருந்தால் அப்படியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் தோற்றுக்கு தோற்றுவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது வியாபாரத்திலே பல தடவை இந்த இடத்திலே சொல்லப்பட்டு ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயம்தான் வியாபாரத்திலே மோசடியா கடத்தல் செய்வதா ஸ்மக் அவன் நினைத்தும் பார்க்க மாட்டான் அவனோடுதான் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு எனது வியாபாரிகள் வர வேண்டும் எனது அரசியல்வாதிகள் வர வேண்டும் இவர்கள் அல்லவா ஆட்சிக்கு தகுதியானவர்கள் இவர்கள் லஞ்சமே எடுக்க மாட்டார்கள் இவர்களுக்கு இந்த நாட்டின் அபிவிருத்தியை தவிர வேறு எதுவுமே அவருடைய கனவு கிடையாது என்ற ஒரு நிலைக்கு எமது அரசியல்வாதிகளை கொண்டு வர முடியுமா இருந்தால் இந்த நாட்டிலே ரோல் மாடல்களாக எமது உரமாக்களையும் எமது அரசியல்வாதிகளையும் எமது மீடியாக்காரர்களையும் எமது புரொபஷனல் உருவாக்க முடியுமா இருந்தால் நிச்சயமாக அல்லாவுடைய இருக்கும் என்பதை மறந்துவிட முடியாது அருமை சகோதரர்களே கமலான் வருகிறது குறிப்பாக இந்த அகலாக்குடைய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்றோம் வாகனங்களை பார்க் பண்ணுகின்ற இந்த விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான என்ன காரணத்தை கொண்டும் சராவேக தொழுகைகளையோ அல்லது உபநியாசங்களையோ வெளியில் இருக்கின்ற எந்த ஒளிபெருக்குகளை பயன்படுத்தி செய்வதை முற்றுமுக கருத்துக் கொள்ள வேண்டும் எரிகிற நெருப்பிலே என்னை பார்ப்பது போன்றது அமைந்துவிடும் நாங்கள் பார்க்கிறோம் சில பள்ளி வாயர்களை மின் விளக்குகளால் சோடிக்கிறார்கள் ஏதோ அவதானக்காக வேண்டி பெரிய விழா இருப்பது போன்ற ஒரு காட்சியை நாங்கள் சில பள்ளி வாய்க்களிலே பார்க்கிறோம் முற்று முழுதாக தவிர்க்கப்பட வேண்டும் அலங்கரிக்கப்பட வேண்டியது விளக்குகளால் அல்ல மனிதர்களால் பள்ளிவாயர்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் குரான் அலங்கரிக்கப்பட வேண்டும்ால் சமூகத்தின் விளக்குகளால் அவர்கள் மாற்றப்பட வேண்டுமே வெளிக் கவர்ச்சி என்பவற்றிலே நாங்கள் தங்கியிருப்போமாக இருந்தால் எமது அந்நிய சமூகங்களுடைய எதிர்ப்பை இன்னும் அது அதிகரிக்கும் என்பதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உண்மையிலே வாலிபர்களை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் அவர்கள் தற்போது பெரும்பாலும் முஸ்லிம் பாடசாலைகள் விடுமுறையில் விடப்பட்டு இருக்கின்றன அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாது இரவு முழுக்கவும் அவர்கள் கிழித்தட்டு விளையாடுவார்கள் பாதைகளிலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய வாகனங்களையும் சைக்கிள்களையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவாக நடந்து கொண்டு ஆரம்பிப்பார்கள் எனவே பள்ளிவாயல் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது பாடசாலை அதிபர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது கொளமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ஏன் அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள் சொல்ல வேண்டும் நாட்டு நிலைமை அவ்வளவு தூரம் நல்லதாக இல்லை எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று இளைஞர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அருமி சம்பது நாட்டிலே இருக்கின்ற சூழ்நிலைக்கு மாத்திரமல்ல ஒரு நாளை காலத்திலே ஓடி முடிக்க முடியுமா இருந்தால் கைகரியமாக இருக்க முடியும் சமூக சேதையிலே சம்பந்தப்பட வேண்டும் நாவை பேணிக் கொள்ள வேண்டும் சதத்தாவை கொடுக்க வேண்டும் வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் கை கொள்ள வேண்டும் தராவையும் முடிந்துவிட்டால் ஏழுமான் வரைக்கும் அவசரமாக வீடுகளுக்கு சென்று அமர்களிலே விடுபடுவதுதான் மிகச் சால இருக்க முடியும் அரபி சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விஷயத்தை மிக வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம் ஒரு விஷயத்தை பெருசுபடுத்துவது மீடியா பெரிய விஷயத்தை அற்பமாக மீடியா முஸ்லிம் கையிலே இருக்கின்ற இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிறது அதனை அவர்கள் எதிர்ப்பு பயன்படுத்துகிறார்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் எல்லாம் ஊர்ஜிதமானவையா என்று பார்க்க வேண்டும் ஊர்ஜிதமற்ற தகவல்களை பகிர்வது வதந்திகளை பகிர்வது உண்மையில் ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுகிறது அல்லாஹு இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்களிடத்திலே அல்லது அச்சத்தோடு தொடர்பான ஏதாவது ஒரு செய்து வந்துவிட்டால் அந்த சமூகத்திலே இருக்கின்ற விஷமிகள் அதனை அப்படியே பரப்பி விடுவார்கள் எனவே அப்படியான ஒரு தகவல் கிடைத்துவிட்டால் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரிடத்திலே நீங்கள் கொண்டு போய் அதனை ஊர்ஜிதப்படுத்துங்கள் அந்த சமூகத்திலே இருக்கின்ற முக்கியத்துவர்களிடத்திலே அதனை கொண்டு போய் காட்டுங்கள் அப்படி நீங்கள் காட்டினால் அதனுடைய சூற்றுமங்களை ரகசியங்களை தெரிந்தவர்கள் அதனை விளங்கிக் கொள்வார்கள் அதனை வைத்து முடிவெடுப்பார்கள் என்று அல்லாமு தாலா சொல்லி காட்டுகிறார்கள் அருமை சகோதரர்களே எனவே அந்த வகையிலே மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை பற்றி தூசணமான வார்த்தைகளில் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவர்களை பற்றி இல்லாத கொல்லாத வதந்திகளை பரப்புவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லா முதல்ல புரானிலே சொல்லுகின்றான் இது உங்களுக்கு ஏதாவது ஒருவர் தொந்தரவு விளைவித்து விட்டால் அவருக்கு அதே போன்று நீங்கள் தொந்தரவு செய்யாமல் அந்த நேரத்திலே யாருக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைவை இருக்கிறதோ அவர் உங்களுடைய மிக நேரத்திற்குரிய நண்பராக மாறிவிடுவார் என்று குரானிலே அல்லாத்தாலா சொல்லி காட்டுகிறார் உள்ளங்களை வெல்ல வேண்டியிருக்கிறது சகோதர்களே குறிப்பாக ஒரு தகவலை இந்த இடத்திலே அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது இன்றையோ நாளையோ இஸ்லாமிற்கு எதிராக சதி செய்கின்ற சில கூட்டத்தவர்கள் கைது செய்யப்படலாம் அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் படி அவ்வாறு கைது செய்யப்பட்டால் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு சொல்லும்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் எந்த காரணம் அதற்காக வேண்டி பட்டாசுகளை கொளுத்துவதோ அதற்காக வேண்டி எங்களுடைய மீடியாக்களிலே சந்தோஷமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதோ அல்லது அதற்காக வேண்டி ஈடுபடுவதோ முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டும் பிரச்சனைகளை இன்னும் அதிகரிக்குமே தவிர அது ஒரு நாளும் குறைத்து விட மாட்டாது என்பதை மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஏசுவது சூசனத்தால் பேசுவது இது போன்ற நாம் சம்பந்தப்படுவது முற்றுமுக தவிர்க்கப்பட வேண்டியிருக்கிறது அல்லாவுரையின் திருமையின் காரணமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமிய நிறுவனங்கள் தங்களால் ஏதுமான முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் அகில இலங்கை எம்இ தேசிய சூறாசையும் அதே போன்று எம் சி இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து இலங்கை முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான முதல் தடவையாக ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய கிருபையினால் இந்த மூன்று அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது நாளையும் கூட வானொலியிலே சம்பந்தமான நிகழ்ச்சியை அந்த மூன்று அமைப்புகளுடைய மூன்று அமைப்புகளுடைய ஒற்றுமையினால் வெளியிடப்பட இருக்கிறது எனவே சந்தர்ப்பத்தில் ஒற்றுமைப்படுத்த முடியாது என்று கருதப்பட்ட அரசியல் அவர்களுடைய அவர்களுக்கான நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை நடிப்படுத்தி வருகிறது ஞாயிற்றுக்கிழமையின் கூட தேசிய சூறாக்கை இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக முக்கியமான புத்திஜீவிகளை அடைத்து தற்போது இருக்கின்ற சூழ்நிலையை எப்படி எலாம் என்பதற்கான நீண்ட கால ஊரோபாய திட்டங்களை வகிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது இல்லாமல் அல்லாவுடைய கருவையினால் பல்வேறு அமைப்புகளும் தனி தங்களுடைய முயற்சிகளை இந்த நாட்டிலே செய்து அவர்களை தானாக இன்னமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களால் ஏழுமான முயற்சிகளை செய்கிறார்கள் எல்லா பக்கத்தில் இருந்தும் ஏற்றுக்கள் மனதிலே ஒரு வளர்ச்சி வருவது நிச்சயமாக தவிர்க்க முடியாது அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்கள் தவறு செய்கின்ற பொது நளினமாக சுட்டி காட்டுவதை தவிர எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஏற்றிக்கொண்டிருந்தால் எந்த வகையில் தப்ப முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரிகளில் அந்த வகையில் இறுதியாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறோம் ஒவ்வொருதாரியும் பொறுப்பை செய்ய வேண்டும் பண்டி நிர்வாகிகள் மதரசாவினுடையமார்கள் மீடியாவோடு தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்கள் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமூகம் சிதறுண்டு வாழுகிறது சின்னாபிசிட்ட வாழ்கிறது பல்வேறு துறைகளிலே பலவீனமாக வாழ்கிறது எமக்கு முஸ்லிம் அன்னாத சமூகங்களோடு தொடர்பு இல்லாமல் நாட்டிலே எப்படியுமே வாழ முடியாது அவர்கள்தான் வைத்தியசாலைகளிலே வைத்தியர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு காரியத்துக்கு சென்றாலும் அவர்கள்தான் பொறுப்புதாரிகளாக நிறைவேற்ற அதிகாரிகளாக இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை பகைத்துக் கொண்டு அவர்களுக்கு தூரமாக இந்த நாட்டிலே வாழ முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது திறமையாகத்தான் இருக்க முடியும் அது எங்களுக்கு தர முடியும் அந்த வகையில் இருக்கின்ற சூழ்நிலையை இன்னும் மோசமானதாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்காமல் இந்த நெருப்பை அணைப்பதற்கு ஒவ்வொருவரும் தன்னாலான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் மிக பணிவாக கேட்டுக் கொள்கிறோம் அறுவை சகோதரிகளே நோன்பு வருகிறது என்ன காரணம் கொண்டும் நாம் எமது இசார் வைபவங்களை தாந்தியமாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் தின்னுவதற்கு குடிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் அகதி முகாம்களிலே இருப்பவர்களுக்கு அந்த சாப்பாட்டை ஒண்ணுவை கொடுங்கள் அதே நேரத்திலே பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து ஒம்ராவுறாக வந்து செல்வதற்கு தயாராக ஒரு பணிவான வேண்டுகோள் அமல் சந்தேகம் கிடையாது ஆனாலும் எமது செலவழிக்கப்பட வேண்டிய நிலையிலே பணம் இருக்கிறது நாளை மறுமையுடன் செலவு செய்தீர்கள் என்று அந்த வகையில் நாம் இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் மிக வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் வேகமாக அவர்கள் சதக்கா செய்யக்கூடியவர்களாக ரமதானிலே இருந்து என்றுாய்கின்ற அன்றாடம் சாப்படுவதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் எனவே ரமதானை பயன்படுத்தி அவர்களுடைய துடைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அல்லா இந்த ரமதானை எல்லா வகையிலும் பாக்கியமான எங்களுக்கு ஆக்கி இந்த ரமதானிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது புனிதர்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறுவதற்கு அல்லாஹாக்கும் கல்வி பள்ளிளை பாதுகாப்பாயாக வியாபாரங்களை சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு சூழ்ச்சிகளிலே ஈடுபட்டு நீயே கவனித்துக் கொள்வாயாக பலகீனர்களாக இருந்து கேட்கிறோம் அந்த மாதத்திலே சீரும் சிறப்புமாக அமல் செய்து எல்லாம் தயார்படுத்தி உன்னுடைய அன்புக்குரியவர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பை எம் அனைவருக்கும் கந்துவாயாக நோயாளிகளுடைய நோய்களிலே பெருமாக்குவாயாக யாரெல்லாம் அச்சத்தோடு பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பாயாக நாளை மருமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் பதிவாக்குவாயாக ஆமீன் ஆமீன் யாரில் ஆர்மீன்